ஏழு அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுவின் வழியில் ஒருவர் அம்பேதினால் அவருக்கு ஓர் அடிமையை உரிமை விட்டு நன்மை உண்டு என்று நபிஹிசல்ல கூறினார்கள் இது என திருமதியுமாம் கூறுகிறார்கள்